நாட்டினை இணையர்களுக்கு வணக்கம் தினமர தொழிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அழமேலு கோடை காலத்தில் ஒவ்வாமை காரணமாக குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி இருமலை போக்கக்கூடிய இளைய மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க கோடை காலத்துல குழந்தைங்க வெளியில எல்லாம் விளையாடிட்டே இருப்பாங்க அதனால தலையில ஈரம் கிடைக்கிற தண்ணி குடிக்கிறதுனால சளி இருமல் வரும் அதை போக்குறதுக்கு இரவு தூங்கும் அரி தேக்கரண்டி மஞ்சள் தூளுடன் அரி தேக்கரண்டி குழந்தைங்களுக்கு ஒவ்வாமை அலர்ஜி காரணமாக ஏற்படும் சளி இருமல் நீங்கிவிடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்